சகல பயத்தையும் போக்குமா அப்படியே திருச்சிபுரியில வந்து பஸ்ல வரவும் போக்குன்னு நடந்து ஒரு மணி ஒரு டாக்சி வச்சு போனா ரெண்டு ரூபாய்க்கு நீங்க ஒரு மணி ஊதியம் நடக்க டாக்டர் போய் ஸ்நானம் பண்ணா ஏறி வரேன் கூட்டம் அங்கே போடுது போறோம் அப்படி போய் ஸ்நானம் பண்ணணும் துணி தீர்த்தத்துல புண்ணி தீர்த்தத்துல பயம் போடும் சித்திர நாசிக்க வராது யாஜ்யாவில் இருக்கணும்னா ரெண்டு வருஷம் ஒருத்தன் ஒரு மணம் கணக்கு ஜெலத்தியோ வெண்ணு ஜெலத்தியோ ஸ்நானம் பண்ணிட்டு நாசிகா போடுவோம்னு இருக்காரு அவங்க எத்தனை சன்னியாசி பண்ணட்டும் நாட்டிகளாய் அது ஒன்றும் சந்தேகமே இல்லை அது அவகா ஸ்நானம் ஒங்கி பண்ணணும் இப்போ மயாலத்துல எல்லாம் ஆத்திகாலா இருக்கா புத்தி நிறைய இருக்குங்கிறவங்க என்ன காரணம் தெரியுமோ ரொம்ப முகராடுது எத்தனை மத்தமான குலமா இருக்கட்டும் ரெண்டு காலம் ஸ்தானம் பண்ணாம இருக்கிறது இல்ல அதுலயும் அப்பிராமணம் பண்ணாதவளே கிடையாது ஸ்தானம் பண்றாங்க இன்னும் நல்லா இருக்கு ஊழல அது ரொம்ப தீர்த்தத்தை பத்தி நம்ம சாஸ்திரத்துலாசமும் தோயும் அப்படிலாம் புதுச்சோன்னா சில புண்ணிய காலங்கள்ல கிரகணாதி புண்ணிய காலங்கள்ல எங்க இருந்தாலும் சண்டாள வாட்டியில இருக்கிற ஜலம் கூட கங்கைக்கு சமாரம் தெரியாது கூடாது பண்ணணும் கங்கைக்கு சமாரம் இல்லாது கங்கை நடுக்க இன்னைக்கு அனுப்பிரவேசமா அதுல போய் அபாத்துல இருந்து வாத்துல இருக்குதுன்னு நினைக்காதே கங்கை இது அப்படின்னா ரிஷிகள் சொல்றா அப்படி பண்ணினவா நல்லா தான் இருக்காரு ஸ்நாரங்கரும் பண்ணி புண்ணி தீர்த்தங்கள்ல போய் அர்ஜுனும்னு திருஷ்டினாம் புண்ண தீர்த்தங்கள்ல போய் ஸ்நானம் பண்ணினாலாம் ஸ்நானம் பண்ணி பண்ணி கேமத்தை அடைஞ்சிருக்காள் பொங்கல் அழிச்சின்னு போய் சொல்லியிருக்காள் நாள் சொன்னாளா உடனே பிறந்திருக்காள் அவன் தர்மபுத்தர் சரி பறந்துட்டேட்டாள் ஏன்னா ஆட்சேபனை உண்டா கலந்தி ஆட்சேபம் விட்டாள் அப்ப சொன்ன தீர்த்த யாத்திரைக்கு போற போது ரொம்ப கூட்டத்தை அடிச்சுன்னு போகக்கூடாது அவன் கூட்டத்தை அடிச்சுன்னு போனா ஒருத்தருக்கும் மருந்து புத்துண்டு அந்த பொழுதுதான் சரியா போடுமே அவன் ஒரு நடக்காது நூறு நூறு பேர் கால் கழிச்சுன்னு போறது இவன் கண்களை பார்த்தது மறந்து போடும் கூட வந்தவருக்கு ஒருத்தருக்கு வேதியா இருக்கும் ஒருத்தருக்கு துரமா இருக்கும் ஒருத்தருக்கு தலைய விரிக்க இந்த காரியத்திலே பொழுது போடுமே தவிர்த்து தீர்த்த திரி நக்கல் மஷம் ஆஸ்தானம் பண்ண முடியாது ஆகினாலும் கூட்டம் இல்லாமல் திரும்பினாள் எல்லாரையும் போச்சோன்னு போனாள் யாராலும் தீர்வு வரப்படாது ஆஹாரத்தை காலா காலத்தில் கவலப்படணமெல்லாம் வரப்படாது தீர்த்த யாத்திரையும் திரும்பி போட்டுமயக்காரன் அவன் எல்லாம் பண்ணுவான் ஆண்டாம்தூட ஏதாவது சாப்பிட்டு சாப்பிட்டா என்ன ஆகும் தீர்த்த யாத்திரைக்கு போற ஜெனிமானம் ஆகாது உபாசி தோடும் அவள் எல்லாம் வரப்படாது விட்டாள் அவள் எங்க போச்சு அது இருந்தாள் மிருத்தராட்சாலும் சொல்றேன் அவன் எல்லாம் போடுவன் பெரியப்பா போடும் அவர் திரும்பியா சொல்றாரு நமக்குதான் பரிசாசமா தோன்று அவன் எல்ல என்னத்தோட சொன்னார் திருதராஷ்டிரம் மகாராஜன் தர்மபுத்திர வாக்குனாலும் கூட நீக்கவில்லை எல்லா ஆஸ்திரும் துரியோகன்கள் வையாமல் இருக்க முடியுமா அவனை வெயில்லைங்க அதுதான் புண்ணபுருகாளுடைய ஒரு பெரிய பெருமை யோகமே அவளுக்கு தோணாது அவன் எல்லாம் நம்ம இடத்துல இருக்கிற பாபம் இருக்கா தர்மபுத்திரன் தாமாரியும் ஜென்மாந்துறதோ ஒரு கொஞ்சம் லட்சம் தடையில பிடிச்சிருந்து அகவுக்கு இருக்கும் அது இப்போ அங்கே எல்லாம் அப்படியே சீர்புங்க வந்திருக்கு அது துரியோகனம் துவாரமாக வருது துரியோகனம் நீக்கலாம் இல்லைங்கிற கஷ்டத்துக்கு அணுகுண்ட தயார் பண்ணி அறுபது வயது ஐச்சிப்பா ஒரு மினி அப்படி குருகால் மகாராஜா மாமனார் துருபதன் இருக்கிற பட்டா போடும்டைய கண் பட்டாரி விளையா இருந்தது மாவட்டம் ஆரம்பிச்சு இருக்கு கன்னியாசிரியர்களுடைய பரம்பரையா தெரியும் தெரியும் அதிஷ்டானது சுந்தர சுவாமி முதரசுவாமியும் தெரிவா சாந்தி கல்யாணம் சென்னைக்கு திருநெல்வேலியில திருமணத்துல சமாதி இருக்கேன் அரிமலத்துல அரிமனத்துல பேர் தட்டு போயிருந்த பக்கத்துல ஊருகள் அரிமலம் போய் தரிசனம் பண்ணணும்னு சொல்லிட்டு கிடைக்கும் போய் பார்த்தாலும் நமக்கு சந்யாசம் கிடைக்கும் தெரியவா போய் சேர்க்க செஞ்சு தான் வைராட்சியும் சன்னியாசங்கள்லாம் கிடைக்கும் கிடைக்காது அது ஒரு புண்ணியமானும் அவ சாந்தி கல்யாணம் சென்னை அந்த அம்மாவும் கூட பறந்து வந்தால் அவன் ஷவுக்கத்தை நரசிம்மபாரதி சுவாமிகளாம் அவா மூணு நாளைக்கு உங்களுக்கு இருந்தால் ஒண்ணுக்கு ரெண்டுக்கு போகல சந்தன மடலு என்ன பண்ணுமே தெரியலேதான் ஞானிகள் ஒரு விதமா இருக்க மாட்டா மைசூர் போலீஸ் தான் என்ன படிப்பிடலாம் ஆமா நமக்கு பிரிட்டிஷ் போலீஸ் தான் இப்படி இதுலாம் தலை கூப்பிட்டு போக ஜட்ஜி வந்து சொல்லலாம் கருப்பு கூட்டு போனான்னு சொல்லலாம் ஞானிகள் அப்படி ஏகரூப முடியாது ஏகரூபமா இருக்க மாட்டாங்க ராஜியா இருப்பார் பழக்கம் என்றால் ராஜி அண்ணன் ஒரு பயிற்சி தொண்டர் பூஜ்ஜியம் போடுவார் நமக்கு தெரியாது சில பேர் யோகிகளா இருப்பார் கண்ண மூடி தியானம் பண்ணி நடப்பார் சில பேர் போகிகளா இருப்பார் எனக்கு பசிக்கு சாதம் போடுறோம் சாதம் அதனால இவ என்ன நினைப்பான் நம்ம போலேயே நினைப்பாங்க ஒரு தெளிவாட்டு இருந்தால் காஞ்சி போடுற அவளை பின்னாடி பண்றது அன்பூர்ல ஒரு அக்னி இருந்தால் அவச்சாரியாக காட்டா பிரிவாள ஆச்சரியால வந்திருந்தாள் அவள் ஒரே சுத்தம் ஒரு சன்னியாசி கடை இன்னும் ஒன்றரை மண்டலம் கட்டாள அவரே நான் தரமன்றவரே நான் பண்றது இல்லையா இது வந்து கேட்டார் அவள் என்ன கடைக்கு நிச்சயம் அவரே மார்க்கெட்டுக்கு வரேன் ரைஸ் தொண்ணூறு வருது ஒரு பொய்யுதான் சாட்டாட்டுன்னு வந்து உங்களை வெங்காயம் அதை வாங்கறதுல என்னமோ சண்டை போட்டு வாங்கறது அந்த கூட கருங்க அப்படி எல்லாம் பண்றாங்க எனக்கு படிக்கலையே அதுலேயே ஒரு நானுவர் நாலு மணிக்கு வழிகான அவரை போய் பாருன்னு தெரியும் நாலு மணிக்கு ஒரு ஒரு பத்து முழம் ரெண்டு எனக்கு அகலத்துல பீச்சு உள்ள தள்ளியை சுத்தி பண்ணிட்டு இருக்கா லோகம் மான்களை எப்படியும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு அவர் உங்க வியாபாராரு உள்ளாங்கி நான் சொல்லலாமான் ஏன் நல்ல பயிலுவானா இருக்கணும் ஐம்பது கிண்டி பிங்கிறானே இன்னும் சோனியா இருக்கணும் முப்பது கண்டிப்பிதானா போட்டான் அது மாதிரி ஞானிகளை இப்படி நான் பண்ண நான் பண்ண முடியாதுன்னு அப்படி ரொம்ப பேர்கள் இப்ப தேசத்துல பெரியவாறு வந்து அவங்க வச்சு வாழ்வு பெருமை தெரியாம நம்ம போலதானே இருக்கா என்ன அப்படினு நினைக்கிறான் அப்படினு நினைக்கப்படுறாரு ஆண்களை பற்றி தீர்மானம் பண்ண நம்மாலும் முடியவே முடியாது அதனால் ஆஹ் வாசுதேவியா குறியாத்தம் ஈஸ்வரனாட்டா அக்கீப்பட்டோடு மனுஷன் நம்ம காலம் பெரிய ஒண்ணும் கூட நினைக்காது தெரிவாள் அங்கே அவ சந்தமூலம் பெருவாளுக்கு ஆவலுக்கு முன்னாடி தெரியும் ஒரு நாளை தெரியும் அது அவருக்கும் தெரியும் இவ்வாடு இல்லாத அனுபவம் அவளுக்கு தன் சக்தி முழுக்க கொடுத்து கூட்டாள் அவள் எப்படி திருஷுவாளோ அப்படியே பேசுகிறா சந்தவங்களுக்கு தெளிவா இல்லையேங்கிற குறைய தெரியலையுமே அவளை திருஷன் அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகன்கள் இந்த ஊர்ல வந்து இருப்பது பெரிய அதிர்ஷ்டம் பிரத்யட்சை உறவஸ்துத்தியாக பரோட்சை உத்தரபாந்தவாக தெளிவாரை பத்தி நேரம் பேசணும் நேரம் சொல்லணும் சொன்னாத்தான் அது அது நம்முடைய கதஜத்தையை காட்டுகிறாள் நடந்து போறேன் எந்த குறைஞ்சுமோ பொறையும் தெரியல அப்படிப்பட்ட திரிவாவுடைய பாவனம் ஜோதிஷி சதைவரிதே ஆமா திரி இல்லாமல் வெண்ணை இல்லாமல் எரிஞ்சி பெறுகிற ஜோதிஷ்தான் பெரியவாளுடைய சமாதினாம் பிரம்மனுஷ்டாம் வே தும் பாவனி சதைவ பரி திருஷ்யதே அவர் திரி வேண்டாம் எண்ண வேண்டாம் தூண்டுகொள் வாண்டாம் பெருங்காத்திரியான யார் ஜோதிஷதி ஜோதிஷாமி அவர் ஜோதித்து உப்பு காத்திரி கதையானது ஆத்திர போய் நான் உங்களுக்கு இத்தனை பேரையும் யாரார் வந்தா அங்கங்க நீங்க உட்காந்து வேறாங்க உட்காண்டா ஜெட்டியும் உட்காந்துட்டா சன்னியாசியங்க உட்கார்ந்துட்டா ஏன்னா ஆத்திர போய் நான் பார்த்தா அத்தனை பேரையும் எனக்கு தெரியுது உள்ள இருக்குள்ள அங்கே வளர்க்கிறது இங்கே இப்போ உங்களை பார்க்க லைட்டு போட்டிருக்காங்க குலபதி பாலையா ஸ்கூல்ல நான் ஆற்றுற போய் தூங்குற போது கண்ணை மூடிக்கின்றேன் படுக்கையில் படுத்துங்கிற போது உள்ளே ஜோதிசருன்னா ஜோதிஷ ஆமாத்த ஜோதி இங்கே பார்ப்பதற்கு காரணமாக இருந்த வழக்குக்கும் வழக்குதான் ஒன்னு உள்ளே இருக்கிற ஜோதிஷம் உபனிஷ்டு அதனால உங்களுக்கு சில பேருந்து தெரியப்படன்னு கரெக்டாக நினைக்கிறேன் அதனால எல்லாரும் தெரியல எனக்கு ஒரு ஜோதிஷ இருக்கு எந்த ஜோதிஷத்தை தெரியும்னா தொடர்பு இதுதான் அழியாத பரப்பமானம் அந்த அதிஷ்டானம் மான்களுடைய அதிஷ்டானத்தில் போய் தரிசனம் பண்ணிவிட்டா இந்த குரு நீச்சனா போய் இருப்பான் ஜாதகத்திலே நம்ம வைத்தோலி குருமரோகம் அப்படி இல்லாமல் இருக்கும் இந்த குரு நீச்சனா போனா புத்திரஸ்தானத்தில் போய் இருப்பான் குரு இருந்தாலும் சந்ததியை வந்து பாதிக்கும் அதுக்கெல்லாம் அப்படிப்பட்ட தெரிவாளுடைய அதிஷ்டானத்தில் போனா நல்ல பழங்கள் நல்ல சோக்கியம் கரைசீல வையாக்கியம் எல்லாம் மோட்ச பதினா எல்லாம் கிடைக்கும் அப்படிப்பட்ட மகன்கள் எல்லாம் இந்த கடைசிங்கிறது இது வந்து பிரம்மேந்திர சஞ்சரிச்ச தேசம் அதனாலதான் இங்க பெரிய பெரிய எத்தனை ஊர்ல இன்னும் பெரிய ஸ்டேட் இல்லையா எவனா குளத்துல குச்சிக்கு போடாதா பரீட்சா இருக்கிற கால் பட்டடம் விஸ்வம் சுவாமி சித்தாசத்துல எனக்கு வந்து யாகம் பண்ணி சோபர் எங்க அயோத்தியில் வந்து டவுன்ல வந்து மன்னப்படாதா அப்பா அப்படிய வாமனாவதாரம் பிரபு காலால் நடந்த இடம்டா புரிஞ்சு கால் வச்ச இடம்டா அது அந்த மணல் இருப்பாள் சரணம் பற்றாடம் நடம் அதுதான் சந்தியா செய்லாம் கேவரா அவருக்கு என்ன காரணம் எத்தனை பெரிய இடம் இல்ல இங்க இருக்க கூடாத சரணம் பற்றாடம் பதிரியில் கோயில் ஆறு நாளைக்கு வசித்தாள் தர்மபுத்திராதிகள் அவசீதாக அர்ஜுன பார்க்கணும் போனாலாம் அப்படி அந்த கோயில் ஆறு நாளைக்கு வசிச்சாள் அப்படி வசிச்சிருக்கிற காலத்துல கந்த மாதிர பருவத்தில இருக்காளுங்க அந்த சந்தர்ப்பத்துலி பஞ்ச உஷித்ஷா சஹ்ராட்சி அவாத்யா அஞ்சுவனு அர்ஜுனன் அங்கிருந்து வரானாம் திவ்யாஸ்திரங்களையெல்லாம் அடங்கிண்டு யாராவடத்தில் என்ன அடஞ்சா நாள் அேயணம் வைஷ்ணவாந்திரமாயவியம் வாருணாஸ்திரம் ஐந்திரம் இன்றமாஸ் எதாச்சி அடங்கியேந்தராம் அசுபத்தம் பாரமேட்சம் பிரபுபத்தம் பரமேஸ்வதி பிரசாதத்தினால திவ்யாஸ்திரத்தை அடைஞ்சா ராமர்ஜுனன் இப்படி அஸ்திரங்களை எல்லாம் அடைஞ்சு வந்தான் என்கிறாள் அபிவாத்யம் இந்திர நமஸ்காரம் பண்ணி எங்க அண்ணாவை போய் பார்க்கணும் பீமண்ணாவை பார்க்கணும் தர்மபுத்திர பார்க்கணும் நவரசா தேவர்கள் திரௌபதியை பார்க்கணும் நாராம் அர்ஜுனன் உடனே பார்த்தான் இந்திரன் தன் பேரை கட்டி விட்டாளா மாதீய சாரியங்க அனுஷாணா அர்ஜுனே மண்ணி நமஸம் மண்ணி அந்த வந்தானோஷனம் பருத அங்க இருந்து தேர்ல வரானுடைய அஸ்வம் கட்டி வருது மாத்தலி ஓட்டிக்கிட்டு வரா அது ஓடும் இல்லாத ஆகாசத்துல எல்லாம் போகும் அந்த அஸ்வம் குதிரைகளுக்கு எல்லாம் இங்கு ரெக்க கூட இருந்துதான் அப்புறம்தான் இந்திரம்தான் வெட்டிவிட்டான் இந்தனுடைய குதிரை எங்க வேண்டுமோ அங்க போகும் அங்கிருந்து திவ்யதத்துல வரான் கந்தமாதன பருத்தத்துல மேல பாக்குறேன் இந்திரனுடைய பேர் கண்ணுக்கு தெரிஞ்சுதான் பாண்டவாளுக்கு பச்ச குதிரையாம் திவ்யமான குதிரைகள் கட்சிருக்கான் அந்த குதிரைகள் வரானாம் பார்த்த உடனே குடி முன்னல்வாதிதான் குதிரையெல்லாம் தெரிஞ்சது தேர் தெரிஞ்சது அப்பவே நினைச்சுட்டா அர்ஜுனன் நினைச்சிருக்கிற பாண்டவாளுடைய மக்ரமாக அர்ஜுனஸ்மதிச்சிருக்கிறேன் பான்டவருகளுக்கு அந்த தேரப்பார்த்த உடனே குழந்தை சந்தோஷம் உண்டாழுதாம் தர்மபுத்திமலம் சகதேவன் திரௌபதி சங்கிர அங்கிருந்து கீழே வந்துதான் அந்த ரசம் மாத்தலி ஓட்டிகள் வராம் வந்த அர்ஜுனனை பார்த்தாள் அர்ஜுன உடம்பு மூக்க நவர்த்த கச்சிதமான ஆபரணமா அங்கிருந்து கீழே வந்தானான் வந்து என்ன பண்ணான் அண்ணா அண்ணாக்கு முன்னாடி போய் நமஸ என்னதா குரு நம்பத்தில் சிவாபிச்சாரம் வந்து சூரியன் ஜாத்தகத்துல கட்டுப்போம் கிறிஸ்டி அது மாதிரி அனுபவிச்சிருப்பாள் மற்ற கிறிஸ்டி அதாவது ஆயுதத்தில் ஒருத்தர் தான் நல்லவளா இருப்பாள் ஏன்னா சிவகழியும் வழியும் பார்த்த உடனே சுவாமிக்கு அப்படியே இது வந்துருந்து சிவகழினு ஒரு அணுகு அதுல மற்ற நானும் தோணும் அது என்ன நம்ம க காய்கறி மாதிரி நல்லவழா தோணாது அப்படி பாங்க எனக்கு இது கழிச்சு போனா என்ன தரிசனம் அம்பா அப்படி தரிசனம் சீக்கிரம் வாழும் வந்தால் ரொம்ப ரொம்ப ரசனத்தில் அந்த கோவில் வச்சிருக்கிற அழகு ஒரு அழுக்கு இல்லைன்னு செஞ்சு அந்த குடும்பம் கதாச்சன ஒருபோதும் போகாதுன்னால் அது அப்படி இது மேல மேல மேல மேல தூக்கி விட்டு இருக்கும் ஆலயங்களுக்கு நடக்குமா இருந்தாலும் இருக்கிறதா ஜாதரம் பண்ணிவிட்டோம் கோபம் மேல கோர்ட் அப்பீல் அொதல்யூாத் தச்சாரியான நமஸிநர்ஜுனன் முதல்ல அதுதான் அஜாத்திரே உலகத்தில் அஜாத்தரு என்று பெயராவேலகத்தில் அவர் கால போய் நமஸ்காரம் பண்ணினாராம் ஜீவன் போய் காலில் போய் நமஸ்காரம் பண்ணி அங்கிருந்து வந்தது அர்ஜுனனை போய் நமஸ்காரம் பண்ணினாராம் ாளாம் ரூபதி கண்ணால ஜம்ட்டாள வந்த பிர உடனே அழிவாளா பிரம்மத்தை கண்டத்துக்கு அப்புறம் அழிவு வந்தோம் சுக்கர் அப்படி அழிந்து கொண்டு வந்தாளா கொச்சி கொச்சின் அழுவாட்சி அழறாழ் பிரம்மத்தை கண்டா அழகு அர்ஜுன கண்டதுக்கு அப்புறம் திரௌபதி அழுவாளாம் என்னன்னா ஞானிகள் எப்படி அழுவாளாம் ரொம்ப ஜிம்மாவா உள்ள இருந்த உஸ்பு அழுவாளாம் பார்த்ததுக்கு அப்புறம் அப்படி திரௌபதி அஞ்சு வருஷம் அவங்கள விட்டு பிரிஞ்சிருந்தேனே வந்தவுடனே கண்டாலும் தினமத்தாளாம் திரௌபதியம்மபுத்தில வந்து கைகட்டி கீழே பக்கத்துலான் அர்ஜுனன் இருப்போம் நம்ம பையன் போய் வாசுன்னு வந்தா நம்ம கிட்ட எப்படி கைய கட்டி நான் இருப்பான் அவன் நம்ம மனுஷனாவே நினைக்க மாட்டான் என்ன நம்ம பார்த்தோம் அந்த வயல போஷமோ அப்படின்னு நினைக்கிறேன் வேற என்ன சொல்லுது அப்பா அம்மா பண்ண புங்கிலேஷம் அப்ப தர்மபுத்திரிகள் அர்ஜுனனை பார்த்தவுடனே எத்தனை ஆச்சரியம் இருந்ததுன்னு சொல்ல முடியல சமஸ்கிருத பாஷையில அதுக்கு சொல்லுட்டாள் பரம பிரஹரு கைய தூக்கி விட்டாள் அதுக்கு மேல முடியாது மேல் தாயில பாட முடியாத சங்கீதும் ரெண்டு பேயும் தூக்கி நான் தொங்குறேன் என்னோட வெயில தோன்றும் போது என்ன ஆச்சரியம் பிரி இந்த உக்காந்த பேர்ல தனக்குழந்த வந்தானே நினைக்கிற ாம் நமுஹந்தவன் எந்தேரோட்கார அசுராளைதான் அசுராளு கும்பல் அந்த ஏழு கும்பலையும் மீந்திரன் நிகரம் பண்ணி அப்படிப்பட்ட தேர்தலையும் கொண்டவன் தானே தேவலோகத்தில இருந்துணம் சக்ரூணிவாரா அந்த தேரப்போய் மூணு பிரதட்சிணம் மணி நமஸ்காரம் பண்ணிராழாம் பாண்டவாள் என்னன்னா இந்திர நேர்ற தேரில் எதுக்கு தனி பெருமையாம் அதுல போய் பிரதட்சணம் மணி நமஸ்காரம் இந்திரனுடைய ரசத்துக்கு எத்தனை பெருமையாம் அது போய் பிரதட்சிண நமஸ்காரம் மணி நாளாம் பாண்டவாள் மாதலைக்கு ஒரு பிந்தர் பண்ணி வச்சாளா அது எப்படி பண்ணினாண்ட் எப்படி பண்ணாளோ இந்தியம் சுரராஜதுயம் சுரராஜனான இந்திரனுக்கு எப்படி பண்ணி வைப்பாளோ அப்படி ஒரு சத்காரம் பண்ணி நாளாம் அந்த விவகாரத்துல யாரும் நன்னா அழகா கிடக்கிறானோ அவங்களுக்குதான் பாரமாட்டிக்க என்னமோ இங்க என்னமோ இருக்கேன்னு நினைக்காதனோ பரலோக்கத்துல எனக்கு அங்கேயும் கவலை தான் இங்க ஊர்ல நல்லா இல்லாத அந்த ஊர்லயும் கவலை இல்லாம என்னமா முடியும் அப்படி அந்த அழகா விவகாரத்திலையும் நல்லா நடந்தால் பாரமார்த்திக்கமும் சொர்க்கத்துக்கு அப்பர் சுவாமி கைலாசம் போனா போல போறாள்டேன் அவன் அப்பர் சுவாமி யாவது கால்கியெல்லாம் போச்சு அப்புறம் திருவிதா இருந்த தரிசனம் இருக்கு ஷமப்பட்டு போய் குழவையா உண்டார் கரெக்டார் அப்படிதான் ஷமப்பட்டார் இவ்வாறு அப்படி இல்லை விமானம் வரப்படுது கைலாசம் தரிசனம் பண்ணி மேஸ்வரன் அவருக்கு பாண்டவாள் மகாப்பிரஸ்தானம் இல்லையுட்டாரு முப்பது மணிமே தெற்கு பார்க்கறது அவன் எவன திரும்பி பார்க்கறது இல்லையா அப்படியே நடந்து அதுக்கு மகா பிரஸ்தானம் மேல வரப்போது மகாபாரதேத்ருஷ்டாஷ்டாஹா சத்தாரியம்யம் दिवुक அப்போ மாதா சூக்கியாண சூக்கிய ஜெயந்தமா தேவலோகத்தில் இருக்கிறவாள் எல்லாரையும் விசார்த்தாள் பாண்டவாள் எந்த மரியாதை பார்ப்பு எந்த அன்பு என்ன அன்பு இந்த வாக்குனால ஜீவனை துப்பு பண்ணிவிட்டுள்ள இதுக்கு கூட தாரிமந்தாள் தேவபு என்ன பண்ணாங்க அந்த தேரோஜி அவனுடைய அழகா பாருங்க எத்தனை பெருமையா அவங்க நடந்து பாண்டவாளுக்கும் சொன்ன இது மாதிரியான ஒரு உபச்சாரம் தேவலோகத்தோடு எனக்கு கிடைச்சதில்லை அப்படி எனக்கு பண்ணி சொல்லிட்டு சில உபதேசங்கள் பண்ணிட்டு போனான் தலி என்ன சொன்னான் எப்படி சொன்னான் யாரோ வழியில போறவங்க பாம்புக்கு ஜாக்கிரதையா போகணும் எப்படி பிள்ளைக்கு சொல்லுவனும் அவன் தகப்பன் தாய் திரும்ப திரும்ப சொல்லுவாள் குழந்தைக்கு அப்பா சேர்ந்து காலேஜுக்கு போறவே டிஃபன் கொடுத்துருக்கேன் உனக்கு அதுல ஊர்வா வச்சிருக்கேன் ஜாக்கிரதையா எடுத்துக்கோ சொல்லுவாள் மறுபடியும் திரும்பி ஜாக்கிரதையா எங்காதே தெரிய கூட்ட போட்டு வரதே என்ன சொல்லுவாள் அப்பா அப்படின்னு சொல்லுவாள் என்ன நல்ல பெரிய வயலு சொல்லுவாள் அவன் என்ன பொறத்தே இருக்கு அந்த பயிலு பூக்கள் அது என்னன்னா பிதா உங்க அன்பு அம்மா உங்க அன்பு பிதேவ புத்திரா மனுஷிஷ்ய பார்த்தாதே அப்பா குழந்தைக்கு மறுபடியும் அதே குண்டலம் அதே கணக்கம் பரமஸ்வரன் ஆராதிக்க பணத்தை ராவணன் அடைஞ்சது போல உலகத்துல உத்தரம் அடையில பாவன் சிவபூஜை பண்ணாத போல உத்தரம் பண்ணோம் இல்லை எத்தனை நாள் பண்ணி இருந்து எத்தனை லிங்கத்தை புடிச்சு வச்சு ஆராச ராவணன் அந்த சிவாராசனம்னா சமுதிரம் தீர திரு கூட்டம் அதுக்கு மேல பண்ண அரவணே திவ்ய போக பரமேஸ்வரன் ஆராதிச்ச உபாசனம் பண்றாருன்னு இங்கலோகம் பூட்டான் மாதிரி சில உபதேசங்கள் பாண்டவாளுக்கு பண்ணி நீங்க ஜாக்கிரதையாயிருந்து யுத்தத்தில் ஜெயிக்கணும் கஷமத்தடையணும் சாந்தி அடையணும் மனசுல தாபத்தடையப்படாது நீப்பிட்டு கோபிச்சு கூடாது கூப்பிட்டு தர்ம புத்தர மரியாதைக்குறவா பேசப்படாது அப்படி தெரியாது இருந்தா புனுக்கும் ரொம்ப அசடா இருக்கேன் சொல்லுவான் சொல்லி ஒண்ணு அவளுக்கு தெரியும் இல்லையா சொல்லி ஒண்ணு கொண்டு வந்துடுவான் ஆண்கள் அதான் அவளுடைய ஒரு பெரிய புண்ணம் என்ன பண்ணிருக்கானா அர்ஜுனனுக்கு பரண்டு வரபோது இந்திரலோகத்துல உயர்ந்த ஆபரணங்கள் என்னென்னவோ அத்தனை அர்ஜுனனுக்கு தலையில இருந்து இடுப்பு இடுப்பு போட்டு அனுப்பிச்சிருக்கானா ஒரே ஆபரணம் இது அழகா சொல்றாருன்னு அத்தனை ஆபரணத்தை அர்ஜுனனுக்கு போட்டு அனுப்பிச்சிருக்க மாத்தலி தேர்ல வரட்டு ஊருக்கு போனானா அவன் பரட்டு தேர் மறைஞ்சதுக்கு அப்புறம் அத்தனையும் கேட்டி திரௌபதியிட்ட கொடுத்தானா மாத்தளி இடுக்கிற போதே கொடுக்கல அவ அப்படி சிலவனுக்கு அவருக்கு கொடுத்துட்டு இன்னொருத்துக்கு கொடுத்துட்டு அவடனே எடுக்கப்படுவேன் அது அப்படியே கழுத்தில் கொண்டு வந்து ஆனந்தமா வச்சுட்டு இருந்துட்டு மாதி பறந்து போனதுக்குமனுடைய பிள்ளைக்கு சுதசோமன் என்று பெயர் சுதசோமன பெத்தவளாம் திரௌபதி சுதசோமனுடைய தாயான திரௌபதிக்கு அத்தனையும் கொண்டு போய் கொடுத்தாராம் அர்ஜுனன் அத்தன ஆபரணங்களையும் இப்படிப்பட்ட ஆபரணம் நாள் ரொம்ப அன்புடன் கொடுத்தாராம் பத்ரிக்கு நம்ம மதம் இந்து மதம் ஒல்லாம் அவன் பாக்கி சீமையில போன எல்லாம் அவன் சசாரத்துக்கு கொடுக்குமா தான் பண்ணே அதை பற்றி சம்பர்ல பேங்கில போட்டுப்பான் அவன் அவ்வளோ பேங்கில் போட்டுப்போம் இவன் வார பேங்கில் போட்டுப்போம் அவ்வளவு தண்ணி காமிச்சிருப்போம் இவன் தண்ணி ஆரம்பிச்சுப்போம் ஒரே இடத்துக்கு போவாரே அவன் தண்ணி காய்ச்சி வச்சு போவோம் இந்த பயம் தண்ணி காய்ச்சி வச்சு போவான் பேசிக்காது இது ஊர்ல ஒத்துமையா இருக்கிறது சுருக்கமா இது தேவையான சொல்லுவோம் பூட்டு பயம் சந்தோஷிப்பான் அப்புறம் என்ன நடக்குதுன்னா ராத்திரிலயும் நடக்குறதுன்னா சபரி சாரா இருக்கு என்னதுக்கு ரத்து பண்ணிக்கிறதுக்க அங்கு தேவையா நம்ம ஊர் தேவையா நம்ம ஊர்ல பகல்ல அஞ்சு மணியோட சபிரதி சாரதி தீர்ந்து போகுது என்ன காரணம் தெரியணும் ஒத்துமையா மஹான் மத்தியில் அண்ணாவும்பிடி சமீபத்தில் அர்ஜுனன் கைகட்டி நின் வலோக்க அஞ்சு வருஷம் தான் என்னென்னடோ அத்தனை ஒன்னா சக்கிராச்சவாய்வ அப்படி தைவம் ட்ரங்களை அடங்கிய சோமானம் சக்கிராச்சோதேவத்தில் தான் எந்தெந்த அர்த்தங்களே அடங்கானோ எல்லாத்தையும் சொன்ன அர்ஜுனன் பலமிஷ்டமேரக்கண்டாம் அர்ஜுனன் அமேஸ்வரனை கண்டேங்கிறாள் கண்டேன் வேடரூபியாவந்து சோமஸ்கனாய் விரதாரூபாலாய் ஸ்கந்தமோட தரிசனம் கொடுத்தாள் பாஷபதம் கொடுத்தாள் அர்ஜுனன் பரமேஸ்வரனை கண்டேன் என்றெல்லாம் சொல்லி அர்ஜுனன் சந்தோஷப்பட்டிருக்கி பாண்டவாள் காற்று வசிச்சுக் கொண்டிருக்கும் பொழுது பரமாத்மா சர்வேஸ்வரன் சத்யபாமியுடன் பாண்டவாளுக்கு கஷ்டம் வந்துட்டு அவளை போய் போட்டு வந்திருந்தது அர்ஜுனையும் சத்யகாமியோட நீங்கள் எல்லாம் என்ன பொந்துவாரையும் மிஸ்ராயையும் அடைஞ்ச நீங்கள் இப்படி ஜீனானா காட்டு வந்து பேடு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அவளை பிரச்சனை பண்ணி சமாதானம் பண்ணினாள் பகவான் இப்படி சமாதானம் பண்ணி பேசின பொழுது எதாவஷாழங்க அளப்தமோதூர் அந்தமாதிரி இத்தனாயிரம் வருஷாட்சியும் தெரியாத ஒரு திரிவாழ்வு மகாத்தமா சிவாராஹம் மண்ணு நாராயணனு உதயம் மாயக்கண்டவர் சர்விஷ்ணுவின் குருட்சேத்திரத்தை உலகம் பண்ணுவார் குருட்சேத்திரமும் हरे हरे पाकीकांत स्पर्शनी जय नाना सतुश्वस्य जय परमात्मा परमेश्वरांनी येणगळलां அப்பிராப்திய மனசாகமே அவர்கள் குரூபத்தை சொல்ல முடியாமல் ஊழிந்து கொள்கிறதோ அப்படிப்பட்ட பரமாத்மா சர்மேஸ்வரன் கலச்சரணாதிகளுடன் மங்கள கிரகனாய் ஜாதரிகளுக்கு புஷ்டாவதாரம் லோகத்தில் உள்ள ஜீவராசியை எல்லாம் உத்தீவிக்கும்படி நம்ம போல ஒரு மனுஷனாக வந்தார் நம்ம போல இருந்து அவர் சொன்ன முடியலாதான் நாமும் பண்ணலாம் சொல்லும் ஈஸ்வரனா அவர் ஈஸ்வரன் அவர் சொன்னார் அவரால் முடியும் நம்மாலும் முடியாது அதுக்காக சுவாமி நூலவர்கள் இருந்தது காண பண்ணி அம்மாவுக்கு அப்பாவுக்கு சாந்தா இருக்கு எல்லாத்தையும் அழகாக நடந்தது சீத்தியோட என்ன நடந்தது சதேசத்தில் சர்மத்தை எப்படி நடத்த வேண்டும் நடத்தி காட்டினார் ராமாவதாரம் பண்ணி கிருஷ்ண அவதாரம் பண்ணி சுவாமி அத்தியாத்மையை உபதேசம் பண்ணினால் கீதைய பகவான் அறிவினவர்கள்தான் கஷணத்திற்கால் கணித கடவில்லாதவர்களுக்கு எத்தனை ஆட்கூட்டம் இருந்தபோதிலும் அவள் எத்தனை பயத்தை சாதிப்புகள் கண்டுபோனினாலும் அது ஒன்றும் பிரயோஜனப்படாது எந்த உத்தம சந்தித்தர்களே இது ஒன்றும் பண்ணாதது இல்லை பகவான் கிருஷ்ணாவதம் பண்ணி பகவான் குடும்பம் பண்ணினார் நீச்சம்போது மகான்கள் எல்லாம் மகாபாரதம் போய் சொல்லிவிட்டாள் வைசம்பாய நாச்சாரிகள் சொல்லிவிட்டாள் சொன்னபோது இப்படி சொன்னார்கள் நமோ தர்மாய மகத்தே மகதே தர்மாய நமகங்கள் எந்த பெரும் தர்மம் உலகத்தை காற்கிறதோ எந்த பெரும் தர்மத்தினால உலகம் நடந்திருந்ததோ அந்த தர்மத்துக்கு நமஸ்காரம் நாள் முதல்ல நமோ தர்மாய மகதே நமகிருஷ்ணாயவே சாட்சாத் கோபாலனுக்கு இந்த உலகத்தை உண்டு கோபாலனுக்கு நமஸ்காரம் நாள் அடுத்த நமஸ்காரம் ஆருக்கும் நாள் பிரணே நமஸ்கிருத்தே ஸ்வகர்மாச்சரணம் பண்ணின்றது பிராஹணனுக்கு நமஸ்காரம் நாள் வைஷம்பாயம் சூத்தர்லாம் பிராஹ்ணு தைவமான நினைக்கிற தேசம் நம்ம தேசம் வேடம் போய் சிந்தித்து பிரத்ஷமான தைவத்த பாக்கணம் பாகணம் ஏதேவை தேவ பிரத்யம் ஏதே வை தேவ பிரத்மணா வேதவித்துக்கள் அந்த தெரியலே விவாதம் பிரத்ஷ்ல பிரீனாதி அப்படிப்பட்ட வேதவித்துக்களை சுழ்ச்சி பண்ணி வை சர்வதேவத்தை சுழ்ச்சி பண்ணி வச்சவனா ஆயிடுக்கிறார் வேத வித்துக்களுக்கு அத்தனை பெருமை இதை உணர்ந்து உணர்ந்து ராஜாக்கள் எல்லாம் பூஜிச்சிருக்கார் தமிழில் பாடின பக்தர்கள் எல்லாம் வாழ்க்க அவன் எந்த சாதிப்பட்டு இருந்தாதான் மழை பெய்யும் மழை என்னமா பெய்யிருந்தவனா டேம் கட்டி விடலாம் சரியா இரண்டாவது அஞ்சு வருஷ கட்டத்துல வெடிவு கட்டி விடலாம் டாம் ஜெலம் உடனே எத்தனை பிரதமர் செஞ்சு ஜலம் வரணும் ரஷ்யாவிலிருந்து பிரதமர்தான் மழை பண்ண முடியுமா அமெரிக்காவிலிருந்து ஐசம் பண்ண முடியுமா அது நம்ம வைதிகமான மார்க்கத்தான் வேற ஒண்ணு மார்க்கமே இல்லை இப்படிப்பட்ட மகாபாரதத்தை போய் சொல்ல ஆரம்பிச்ச சூதான சோர்ணக்காரிகள் பிராமணை நமஸ்கரித்து பிராமணாருக்கு நமஸ்காரம் பண்ணி ாஸ்வதான் ஒரு நாள் அழியாத தர்மத்தை போய் துறையினாள்மம் நூற்ற ஒரு நாள் அழியாத அழியாத தர்மம் நூற்றாள் தர்மத்தை தொடங்கி சொல்லால் மகாபாரதத்தை எதாவது உயர்ந்தோகம் அதெல்லாம் ஜானோகத்தில் போட்டிருக்காரு ஜானோகம் தொடர்ந்து எல்லாச்சும் ஸ்லோகா உப்பு பெரிய உட்காரதல்ல வயசான வரதில்லை நீங்க சிரமப்பட்டுதான் வரணும் ரிட்டையர் ஆனவர் மறுபடியும் வாரல சேரலையா அது மாதிரி சிரமப்பட்டுதான் வந்து கத்துக்கணும் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் வாரல வேலை எல்லாம் எங்கமும் போய் பார்க்கணும்னு போடுறாரு அது மாதிரி கொஞ்சம் சிரமப்பட்டுதான் ஆகணும் அப்படி மகாபாரதம் கடவுள் அனுமூலம் உள்ளவர்கள் க்ஷமத்தை அடைவார்கள் என்பதுதான் எது பார்த்தாலும் சொல்லுவது அதுலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் நிச்சயம் அரவுதான் போதுல ஞானவாசித்தில சொன்னாள் அறுபது நாயகி போதிலும் நெல்ல காரியம் செஞ்ச நாய் எத்தனை நாயகின்னு கணக்கு பார்த்து அப்படி போடணும் ஒரு உணர்ச்சி வரணும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி கரையான் சித்துக்கு அது துக்கத்தையே குருகா என்னைக்கு சுகத்தை புத்திருந்தே இருக்கிறாள் படம் காசி வசதி இருக்கிற போது தர்மம் கோவில் குளம் எல்லாத்தையும் ஒன்னையும் லட்சம் பண்ண மாட்டேங்கிறார் போனதுக்கு அப்புறம் சொல்றேன் செலவன் என்ன பண்ணிட்டு போது கேட்டுக்க மாட்டேன் இப்படி சொல்லுவோம் சொன்னா ஆமா வாங்குறது தாவ கொடுத்துறதா தாவ கொடுத்துறது இல்லை இப்படி சொல்லுவோம் ஏன் நல்லா இருக்கிற போது நீ வந்து என்ன கேட்டு நல்ல காரியங்கள் பண்ணி அப்படிதான் பூமி இருந்து வர்றதில்லை என்ன அப்படியும் ஐஸ்வர்யமும் இருந்து நல்ல சத்ரோக்தியும் இருந்து சரீரத்துல பலமும் இருந்து தார்மிக தார்மிகனாயும் இருந்தா பெரிய பாகியனாக அது பெரிய அனுஷ்டந்தால் எல்லா ஆண்காசங்கள் இருந்தாலும் வேற சொல்ல போறாள் சரி சில எல்லா தர்மத்தின் பிரதிபந்தகமாகும் அது பிரதிபந்தகமாகாமல் அனுகூலமாக இருக்கணும் அது புண்ணியம் இருந்தாத அனுகூலமாகும் மகாபாரதத்தில் போய் பார்த்தா பாண்டவாருக்கு எத்தனை பலம் இருந்தது பௌர்ணமான பலம் அவன் அன்னைக்கே அந்த சூதாட்டம் நடக்கிற இடத்திலேயே குருதோநாதிகளை வளர் முடியல ஏன் பண்ண முடியாது கௌதல்ய அழுதாக பிராமல் நடத்துல ராமா நீ காட்டு போகக்கூடாது என்ன கைகை கொண்டு போக கிறிஸ்டியன் கைகை கொண்டு சந்நிஹி தேவன் அகமாஷித்தே காத்த மரணமே நீங்கள் பொழுது என்ன படுத்தால் பாடுபடுத்துறாள் கைகை என்னெல்லாம் சொல்றாள் தெரியுமா என்ன என் உயிர் நிலை வேதிக்கும் முடியாத சூழல் எல்லாம் சொல்கிறாள் அப்படி சொன்ன கைகையை நீ நூர்ல ஒரு தெருவுல குடியிருக்கிற பொழுதே என்னை தலை பாடுபடுத்துறாள் போஷித்தே தாத்த நீ தண்டகாரணத்தின் கொள்கையானால் விஷம் கொடுத்து அப்ப என்ன பண்ணுவான் சொந்த ஜெயில போட்டு எனக்கு போட்டு போலீஸ் நான் வசப்படுத்திக்கிட்டு பட்டா அபிஷேகம் பண்ணி வெற்றம் கௌசிலிங்கும் நடக்கட்டும் பட்ட அபிஷேகம் கொடுப்பாள் அவனு சம்பாதிச்சு விட்டாள் சுவாமி அதுக்கு வேலை காட்டா அம்மா அப்பா அவட்லாம் வெக்கணும் அடைச்சா உச்சரம் ஒண்ணும் பண்ண முடியாது கூறியதெல்லாம் சொன்னத்தை தான் இருக்கும் இனிமே கழவன் சொன்னதை கேட்க மாட்டா ஆத்துல எனக்கு பையன் மேஜர் ஆயிட்டான் ஏன்னா வேலைக்காரன் நோக்கிள்ள வேதாரம் அவர் சொன்ன கேட்க மாட்டான் அவரை அப்படிதான் சொல்லுவாரு வாடாமான் கூப்பிடறான்னு சொல்லணு அப்புறம் பையனை எஜமானுன்னு சொல்லுவேன் அப்படி சொல்லுவேன் அவன் தான் இனிமேல் சம்பள பணம் எல்லாம் வாங்கி கொடுக்குறவன் அதனால அவன் படம் கொடுக்குறான் தான் எதிர்பார்ப்பு இருக்கு கழுவன் அப்புறம் கேட்க மாட்டான் ஏன்னு இருக்க மாட்டான் புத்திரம் அல்லவா கூப்புவாட்டுதான் நடக்கும் இதுல அதுக்கு மேல உங்களுக்கு தெரியுமா சத்தியம் பிரதிஷ்டிதம் தர்மம் உங்களுக்கு அது என்ன பண்ணும் தெரியுமா விதி மாறி தலையில வந்து விழும் கத்துப்பலையில் வந்து புத்தன் தள்ளுகிறேன் எல்லாத்தையும் மேல்பட்டதா பிரதிஷ்டிதம் எந்த தர்மம் இருக்கும் சத்தியமான சுகம் இருக்கும் தர்மம் இல்லாத இடத்தில் போலியான சுகம் தான் இருக்கும் இருக்கிற இடத்துல முதல்ல உண்ண பார்த்தபோ மன சந்தோஷமாக மனசு சந்தோஷமா இருக்கும் இன்னைக்கு என்ன வேணும் தரிந்திர ஆறு சதுபவது தரித்திரோ எஸ் கிருஷ்ணா விஷாலா அந்த பையன் தான் தரிந்திர நாள் திருசரி ஆறு நாள் இருக்கிறது போறாங்கன்னு நினைக்கிறாங்க அந்த பையனா தெரிஞ்சிருந்தார் சதுபவது தரித்திரோ எஸ் கிருஷ்ணா விஷாலா அப்படியே குருக்கத்தைய பேருக்கு போகணும்னு நினைக்கிற மாதிரி அந்த பையனா தெரிந்திரங்க கிடைச்சது போறோம்னு நினைக்கிறாங்க திருந்திரம் இல்லை அவன் தான் அப்படி போயிட்டு சொன்னா சரியில் ராஜாக்கள் எல்லாம் அப்படித்தார் நிறைய அனுபவிச்சாள் சொன்னதுதான் சக்திரம் அனுபவிச்சா வெறும் தரித்திரம் பேசக்காட்டா ஒரு மகாராஜா சகல சுதத்தினே அனுபவிச்சது அவர் சொல்றாள் ஆரா தரித்திர ரொம்ப அரியாசப்படுறாங்க தரிந்திர தர்மோ ஹி பரமோலோகே தர்மே சத்தியம் பிரதிஷ்டிதம் தர்ம சம்ஷ்டிதமே தற்சல் உத்தமம் அப்பாவுடைய வாக்களை நடத்த வேண்டிய தர்மம் இதை அப்பாவை ஜெயில அடைச்சு பட்டாபிஜின் ஒருவரும் தடுக்க முடியாமல் என்ன பண்ண முடியும் அது மாதிரி தர்மபுத்திர சொன்னார் இன்னைக்கு துன்யோகாதிகளை கொண்டு விடல அதர்மமான மாற்றத்தில் நாளைக்கு விடி வந்து விழுந்தும் நம்ம தலையில அப்படி தர்மத்திற்கு தர்மத்திற்கு பயந்து பயந்து பாண்டவாள் காட்டுல போய் யோசிச்சு தர்மத்தையை நம்பி பகவானே நம்பினாள் பண்டவாள் அவ பட்டாசித்தாழத்தடங்க சகல போகபோகியங்களே அவன் உச்சு கிடையில அழகா தொடவாள் அவன் அழிஞ்சு மாதிரி ஜனவருக்கு போகல மங்களாரோஹ பருவான் மேல் வர போகுது மகாப்பிர்தானம் மகாபிரஸ்தானம் ஒன் பருவா சுவாரோகம் கஹீரவ சுவத்தம் மகாபுண்ணியமான பருவ அதெல்லாம் பத்திரிகை மகாபாரத பத்திரிகை அதெல்லாம் பூட்டா அப்படி பண்டவத்துக்காகி அத்தனமுள்ளவர்கள் பலமல்லுகிரும் சத்யமும் தர்மம் தான் பலம் காட்டில் போய் வசிச்சாள் அப்படி காட்டில் வசிச்ச பண்டவர்கள் பதிகாஷ்மும் போணும் நினைச்சாழ பதவி நாராயண பிரபு தர் சிவம் வண்ணம் நினைச்சாலாம் புத்தி தூரம் நடந்தால் திரௌபதிக்கு நடக்க முடியலையான் காலெல்லாம் வலிச்சுலாம் ராஜக்கு சூட்சமா இருந்தவர் அரவணையில ஒரு கவிழியினர் ரெண்டு மூணு அடி எடுத்து வச்சாலாம் சீத காட்டு பரபரபோது கட்டக்காரன் பரபர் போது கங்கக்கரையிலும் கங்கை கரை வந்து அல்ல அக்கரை கொண்டு போய் கரைக்கும் போடனே ரெண்டு மூணு அடி எடுத்து நடந்துவிட்டு ா நாடா என்னால் இன்னும் எத்தனை தூரம் இருக்கும் நல்ல காரணம் கண்டாடா உடனே சுவாமி அடையாளாட்டே அப்பகூடிய நேத்தங்களில் கண்ணும் கண்ணியோரும் தேவியூட்னா ரெண்டு மூணு அடி நடந்தேன் இன்னும் எத்தனை தூரம் இருக்கும் நல்ல காரணம் கண்டாடா இப்ப நல்ல காரணம் கிட்டியே போகல கங்கக்கரிலே கட்டாள அது மாதிரி திரௌபதிக்கு நடந்து வழக்கமில் ஏதாச்சி அப்போ என்ன மந்திரத்திலும் கவலைப்பட்டால் சொல்லுகள் ஏதாவது குறையுண்டா ரொம்ப ஏதாவது குறையுள்ளா பக்தியை சொல்லுவன் அகிதனா இருக்கிறவங்கிட்ட போய் ஜோரமாட்டா சொல்லி என்ன பிரயோஜனம் சொல்வாள் எனக்கு சொல்வாள் அன்போடு விசாரிக்கிற பர்தாட்டு சொல்வாள் இல்லாதான் ஈஸ்வரன் கிட்டத்தான் இருக்கணும் இருக்கணும் இருக்கான் சொல்லுவன் அவங்க சொல்லி என்ன பிரயோஜனம் அல்வா போய் சொல்லுவது உடனே பீமன் சிக்கல நான் இப்ப நினைக்கிறேன் கட்ட உட்கட்சி காட்டுல அந்த ஹிதிம்பாசுரனை வரம் பண்ணி தானே அவனுடைய சகோதரருக்கு ஹிந்திம்பேன் அங்க ஒரு பய பறந்துதான் அவனுக்கு காட்டுலவே பீமசைய நினைச்சு அங்க ஒரு புய பிறந்துதான் சில வரை சீன போய் வந்து அது மாதிரி அங்க ஒரு பிறந்துட்டான் அவன் சொல்லிட்டு போதுன்னா அவன் ஆச்சுரும் நீங்க எப்ப என்ன நினைக்கிறீங்களோ அப்படின்னா நான் உங்களுக்கு வத்தாச்சு கொடுத்தேன் அவன் தான் வந்து யுத்தத்துல பெரிய ஒரு உத்தாச்சி பண்ண போறான் அவன் அவனைச்சான் அவன் பதினாலு ராஜ் வந்து குடிச்சாத்துல உடனே அவன் என்ன வந்து ஒரு முறை அப்பா அப்பாங்க அவன் அப்பா அப்பா நல்லது தீம் நான் பண்றது அவன் சூட்டு கொடுக்கிறாங்க என்னோத்கஜனை கடோத்கசம் திரூபதி பூஜனான அவளுக்கு முறையோ இல்லையா அல்ல அவனோடு தூக்கி சொன்னாள் கட்டோத்கசம் மேலும் இரண்டாழாம் திரூபி தொள்ளே பாக்கியராட்சால் ஏராளமான வசங்கள் வந்து தர்ம புத்தாதிகளை எல்லாம் இன்னும் சில ரிஷிகரங்கள் எல்லாம் கூடவராள் அவள் சூச்சினாலாம் அப்படி என்று பகிரிகாஷ்டமதி மகாலிஷ்டா ராட்சசூற்றோ விஷால விஷாலிரு விஷாலேனே சரி ப்ரம விஷாலையினே சார்ந்திரி பதிலினார பதரிகாஷ்மத்திலுக்கு விஷால என்று அப்படிப்பட்ட பதரிகாஷ்மத்திலுக்கு போகும்போது ஈய்ய மலையின போகணும் கழுவதன் ஆதாத்தே ஆத்த பயமாரி ஆலோக்கையே ஜகமூ விஷாலா பிரதீ ஆலோக்கிய ஜூ விஷாலா பிரதீ மகாபலாயமான ரொம்ப தூரம் இருக்கான் நூத்துக்கணக்காரமில்லை கண்மூடிக்கண் திறப்பதற்குள்ள கொண்டு போய் காட்சிகாள்வதற்கு அஷ்டமத்தில் கொண்டு போய் பாடலாம் என்னமா அப்படி கொண்டு போய்விட்டார் ரொம்ப வேகமா போகலாம் மா போவாம் ராட்சசாள் அப்படிப்பட்ட வீவீயம் உள்ளவர்கள் அவர்கள் உள்ள மார்க்கம் சின்னதான வழியாக தோன்றி கூட்டம் காரில் ஏன்னு பரவது தஞ்சாவூருக்கு கலையானவே போன பரவான் தான் நான் மாத்திர போய் தீர்த்து அவர் கூட மாற்று போய் பட்டு மகதத்னல்ொழும்பி சின்னதான மார்க்கமாக தூணி பூச்சாம் பாண்டவர்களுக்கு மகலில் கொண்டு போய் இறக்கி விட்டானிருந்து இறங்கி நாளா எல்லோரும் மாராயம் ததத்தா ரமியம் நரநாராயணா பாத்தளாம்பிய மனோகர மாம் ததஸ்தா ரமியம் நராயம் சாதி நாராயணன் நராயும் நாராயணாய் அவதாரமணி திவ்ய ரூபத்துடன் இருக்கும் இடமா வந்த இடம் பிராமணெல்லாம் கூட போயிருக்கலாம் அத்தனை பேத்துக்களோட கம்யமான பதிலி அஷ்டமத்தை பார்த்தாலாம் சமசாரிதம் அப்படிப்பட்ட அந்த இடத்துக்கு சமசாரிதம் புஞ்சம் அந்த தம குடமே கிடையாதாம் சமூக சத்து குணம் வந்து சூரிய கிரணமே படாதான் வெயிலேயே ஒரே கட்டிதான் ஒரு ஆசிரியம் அக்ஷயிட்டா அங்க போகலாம் அதுக்கு முன்னாடி ஆறு மாசம் தேவ பூஜை தேவதை பண்ணுவாங்க அப்படிப்பட்ட புண்ணியமான என்ன விஷயம்னா ஒரே பனி கட்டி ஒரே குழு அங்க ஒரு குண்டம் இருக்கு அதுல இருந்து வெள்ள அழுத்திருக்கு வருாயம் இருக்குள்ள முடியாது குத்தான் சிந்து இன்னும் இறங்கி பண்ணலாம் இன்னொரு குண்டத்துல அங்க ஒரு அவருக்கு ஆறு ஒரு ஆளும் கல்லையா இருப்பாரு அங்க உள்ள இருப்பாருன்னு சொல்லுவாங்க ஒரு வாழ்த்த கூட்டு சாப்பிடணும் என்னமோ உள்ள காரம்லாம் எத்தனையோ ருத்தி பண்ணி பார்த்தா அங்கேயும் வருதா இங்கேயிருந்து வருதா என்னன்னு பார்த்தா ஒரு இடத்துல இருந்து ஈஸ்வரன் தான் இருந்ததாச்சு இந்த பள்ளி ராஷ்டிரமத்திலே ஒரு குண்டம் குண்டம் நல்ல சுகோஷமான குண்டம் குத்தே இருக்கு ஜலம் சூரியகிரணமே என்னப்படாதாம் புண்ணியம் ரவேஷ்டரை சுப்பிரவேஷம் மகாராஜிரம்மிஷ் இந்த விஷத்த உத்தவன் சுகர்மத்தை உத்தவன் இந்த பாப்பிகள் நாங்க போக முடியாதான் பதிலுக்கு நடுவழியே துறம் வந்து உருவாம் சுப்பவனு அவனுக்கெல்லாம் அங்கு பிரவேஷம் போக முடியாதம் மகாபாபங்கள்லாம் எனக்கு பிரன போனாக்கே எப்பட்டு மகர்ஷி எல்லாம் வேதம் இருவாள் அவங்க அவன் ராத்திரி காலத்துல வேதம் கழிக்குமா அவன் பூஜை பண்றவங்க வந்தா மும்பாய்க்கு அவர் என்ன மைசூர் மகாராஜா அவளுக்கு வந்து பூஜை எல்லாம் மண்டப சோட அனுப்புற நம்ம ஆச்சாரிய மட்டத்துக்கு அவர் அங்க ஒரு வாரம் பாரதம் இந்த ஜனவரி மாசத்துல ரொம்ப நிர்ந்தமா பதவியை வரணும் கூட்ட வரணும்னு அங்க ரொம்ப எப்படி அடிச்சு போறோம் அடிச்சு போறோம் உங்களுக்கு ஒரு சௌன் இல்லை அப்படி அங்கே நம்பதி அனுப்ச்சால் பூரிக்கு மனுஷன் மகாராஜா அனுப்ச்சிதா டேராமாரி கூடுற பூஜை வாயத்து மண்ணணும் அங்கே கூட ராத்திரியில வேதம் மகாபாரதி மனுஷிகளெல்லாம் தேவதகளெல்லாம் வேதம் நல்லாம் ராத்திரி காலத்தில் டம் வியாசம் ஆசிரியம் எந்தால் அது மாமுகமான நோக்கமில் என்ன பதிவி திவ்யம் ஆசிரமம் ஆசிரமம் சமகாசனம் சர்வசிரமத்தையும் போகுமா குழுவல்லு துவம் பத்னியோட ஜேனமணி இருந்தால் பன்னெண்டு மணிக்கு வந்திருந்தார் காலோபசி சயாலி பன்னெண்டு மணிக்கு எல்ல பத்து தூங்கிட்டு இருக்கோமே இந்த படுக்கை சத்தியமா இந்த பத்னி சத்தியமா இந்த அந்தபுரம் சத்தியமா இந்த அரவணை சத்தியமா இல்ல இந்த ராஜ்யம் சத்தியமா இந்த சரீரம் சத்தியமா இந்த பூமிதான் சத்தியமா எல்லாம் பொய்யாச்சு இந்த புயல் நகம் நினைச்சுக்கிட்டு முப்பத்தி ஆறாயிரம் வருஷமா ராஜ்யம் ஆண்டேன்னு அது குறித்து பத்னிய தொழிக்கான சப்பிரயும் பத்னி வந்து ஒரு உயிரிழ பேரு எங்க போனாருன்னு தெரியுங்க சத்திய விஷுத்திவா காசனா சூரேதாரூபேதே காயம் தவரிக்கோமா அனமணி பிரணி பகவன் உண்ட மாதிரி நீ அதாவதே உபதேசமையூக்கம் பத்திம் மதௌதி பிரவசம் மகத்தம் உள்ள போனந்த பாஷ்பாங்க அஸ்மர தட்டாதி அப்படியே கண்ணு நெண்ணீருமாய் உள்ள எடுக்கிற தெய்வத்தை வறந்து ஒளியெல்லாம் கண்ணு நெண்ணீருமா உள்ள பார்த்துட்டு இருந்தாலா ஒரு விமானம் வந்துட்டு ஒய்வு சுவாணி தான் வேறு விமானத்தை சுதந்திரம் தான் கொண்டு வந்து தோன கூப்பிட்டு பகவான் வேறு விமானம் லட்சுமியோட வேறு விமானம் நீங்க வரணுமா அதுக்கு தோஸ்தானத்தை அடிச்சு உடனே இருக்கிற தெரியாது வேறுனா தோவன் நீங்க நினச்சா போது புது விமானம் உடனே என்ன விமானம் இறங்குது சுமந்தம் என்றாள் அறங்க வச்சு விட்டேன் என்றாள் ஏனாள் ரொம்ப மகாபாபி இறங்கினது ஒய்வுண்ண என்ன காரணம் என்னத்தில் முறை கொண்டு அந்த சுனீதி ராஜ்யத்தில் இருக்க அவர்கிட்ட நான் போட்டு வரேன் பதில் சொல்லிக்கா போய் அம்மா தேவிட்ட பாவிக்கு வைகுண்டம் என்ன வல்லே இரு அகம் அவளும் கஷ்டமான தாயி அப்படி கஷ்டப்படுத்தின தாயை போன பாதிக்கு வைகுண்டம் அவர் எதுவே சுதந்திரம் சொன்னாரா ராஜன்னு நீங்க சொல்லு தெரியுது சுவாமி என்ன பண்ணி இருந்தாலும் தெரியுமா உங்களுக்கு முன்னாடி அந்த உங்க ராஜ்யத்துக்கு முன்னாடி அனுப்பிச்சு அம்மா வரையும் போனா பாருங்கோன்றி வேற பார்த்தா தத்திர தத்திர சுரத்தி தேவத்தீர்கள்லாம் பூவாரி அடிக்கிறானா அம்மா நல்ல பிள்ளை கெட்டேர் உங்களுக்கு பின்னாடி உங்க குழந்தை வரா பின்னாடி தேவத்தீர்கள்லாம் பூஜையார் அப்புறம்தான் துமன் வேலை போனாரு பூஜை தனது பெரிய மகத்தான வைகுங்கத்தை வந்து மனுஷனாக எவசாரம் பண்ண வைகு மகாலட்சுமி லட்சுமி வணத்திலே நாராயணனும் பூஜை தனியாக அவருடைய தோட்டத்திலே நிகழமணிங்கிறார் அந்த பெரிய மகாபட்சியெல்லாம் வந்து இங்கே நம்ம மனுஷங்க பிசுபாமி சண்டபூட்ட நமக்காக பூக்கிஹெல்லாம் சந்திரகுண்டத்தைண்டி நமக்கி சண்டபூட்டும் துரியோகாதில்லாம் நகிரே பலம் வைப்பது பதினெட்டு அப்படி வாபீஷுமாதம்துஷியன் லவணே துளதீஷன் அப்திம் உச்சேஷித்தம் அமதம் நாராயண பூஜை பண்ணுவதற்காகவே மகாலட்சுமி வரி தனியா மகாலட்சியினுடைய வனம்னே ஒரு மகாலட்சுமி வனமே ஒரு தோட்டம் போட்டுதாரா அதுல சங்கரி பூவங்களோட ஆ புஷ்பமும் ஜாதிச்சம்பகம் மல்லிகை முதலிய புஷ்பங்களும் செய்யும் எல்லாம் ஓகே சுவாமி வந்து எத்தனை புஷ்பம் இருந்தாலும் தன்னை பூஜை பண்ற போது துளசியான பூஜை பண்ணணும்னு சொல்லியிருக்காராம் அதற்காக மகாலட்சுமி சகியதோட நாராயணனை தன் தோட்டத்துக்கு கழிச்சுன்னு போயிருக்கியம் பவழப்படிக்கிறது கட்டின ஓட கரையில் வச்சு பூஜையாம் நாராயணனுக்கு தாமரம்பூர்வதாம் மஹாலட்சியாயம் நாராயணேற்று கண்ணு அர்ச்சனம் கொண்டு விடாமிடாக்கம் அப்போ உத்தமஸ்ரீகளுக்கு துன்புமா அது மகாலட்சிக்கு ேமோ மிவோ மேவீப அபீகமுன்னீட்ச் மகால நாராயண அப்படியும் இன்னிக்கு மயிலும் அந்த முகத்துல இருக்கிற காட்சியும் அழகான நேற்றமும் சுத்தமான தந்தமும் தன்னுடைய முகத்தினுடைய அழக பார்த்தாலும் அந்த பவழை படிக்கத்தில அது பட பட பழம் கண்ணாடி மாதிரி இருக்கு அதை பார்த்துட்டு ஆஹா இத்தனை ஆளுக்கும் நம்ம முகத்துல இருந்தாலும் அவளுக்கே மகாலட்சுமிக்கு ஆச்சரியம் தோணியே அவ என்ன பண்ணினா இத்தனைக்கும் காரணம் உச்சேஷிதம் தமதம் சாட்சாத் நாராயணன் என்ன முத்தப்பட்டதாக காரணம் என்ன சென்றாளாம் சர்வேஸ்வரம் பிரபு என் முகத்தை ஸ்போரிசித்தது காரணம் உச்சேஷிதம் அப்பட வித்தி பூலோகத்திருஷ்ணாவதமணி பத்தால பரிபாலம் மணி மகாபாவனச்சரித்தம் மகாபாரதம் மகாபுரியம் இயர் ஜோ நாம இஹாசோயம் என்று சொல்றாரு யார் வந்து ஜெயம் வேண்டும் நினைக்கிறாரோ கேமம் வேண்டும் குடும்பத்துல நினைக்கிறாரோ அவள்லாம் கேட்கணுமா பாரதம் இன்னைக்கு ஜெயம்னே பேரா இந்த புஸ்தகத்துக்கு அல்லாம நாராயணம் நமஸ்கிருத்த நரஞ்சீவ நரோத்தமம் தேவியும் சரஸ்வதியும் வியாசம் சதோ ஜெயமுகீரே அவளுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணிட்டு அப்புறம் பாரதத்தை சொல்லுங்க ஜெயம்னா பாரதம் கடவுதி அப்படிப்பட்ட மகாபாவனமான சரித்திரம் பூ சரி ஹரிசோ பாக்கியம் சொன்னார் சொன்னார் பாண்டவாள் காட்டுல வச்சு கொண்டிருக்காள் அர்ஜுனன் தேவ ரூபம் போயிருந்தால் நாலஞ்சு வருஷமாச்சு வரல அர்ஜுனோட விஷயத்திலிருந்து உயிர் இல்லாத சரீரமாதி கூம்பாள் பாண்டவாய் அர்ஜுனன் இல்லைன்னா குடும்பத்துக்கு கடுமையா பதினொரு அம்சம் அர்ஜுனும் நரநாராயண மூர்த்தி மகிராஷ்டமத்துக்கு பணத்தை திரவிச்சுன்னு போனாலே அங்கே நரனும் நாராயணனும் இன்னைக்கும் இருக்கலாம் அங்கே இந்திய ரூபத்துடன் அதுதான் தான் பதிலி போடுது எதுவும் மலையில இருக்குன்னு போகுது அங்க பகவத் தான் இருந்துச்சு அது இந்த ஒருத்தர் அந்த மாசம் பூஜை ஆறு மாசம் தேவ பூஜை ஆறு மாசம் மனுஷ பூஜை ஆறு மாசம் தேவதகளுடைய பூஜை பூஜை பண்றவங்களுக்கு முன்னூறு இருபது மயில அங்க ஒரு மகம் இருக்கு ஆச்சாரிய மகம் அந்த மனத்துக்கு முன்னூறுபா இல்லாத அங்க இருக்கிறது அங்க போய் பார்த்தா இல்ல ஆறு மாசத்துக்கு முன்னாடி பூஜை பண்ணி எல்லாம் பண்ணிட்டு வந்து அட்டை இன்னைக்குதான் போய் கடப்பாள் அட்டை தியனி கதவு திறந்தா அந்த ஆறு மாசத்துக்கு முன்னாடி போட்ட தீபம் எங்கிருந்து இதை வந்து பாக்கி மதஸ்தர்கள் அங்க போய் கோவில் பெரிய கோவிலா இருக்கு நம்ம கோவிலையும் கட்டணம்னு பாடாமல் ஏராளமான கூட்டி கணக்காட்சியை கோவில் தருக்கினார் இந்த ஆறு மாசம் ஆனா அவா என்னென்ன வரணும் வந்துட்டு அங்க போய் பார்த்தா அந்த கோவிலே காணும் உள்ள பூமிக்குள்ள கோவில் அவன் உங்க கல்லு உங்களுக்கு தெரியலன்னா எல்லா பூமிக்குள்ள போயிட்டு எங்க போச்சுன்னு தெரியல அவன் பெரிய ஆலயங்கள் இருக்கும் இடத்துல அந்நிய மதஸ்தர்கள் கோவில் கட்டாதவும் பதிலை உங்க பாக்கி நெருக்கட்டி இருக்கா அந்த மாதிரி கட்சி சாத்தியம்ல உள்ள போயிரு பாண்டவால் அர்ஜுனம் என்று தங்கள் குருவான சௌமியாச்சாரிய கவரப்பட்டு ஆச்சாரியிருக்காள் மகாத்மாவான சௌமியர் சொல்றாள் உங்க குரு கவரது வந்தா நூற்றி ஆயிடும் அதுதான் தார்மிகாவுடைய ஒரு பெரிய பாக்கியம் ாலும்பத்தையும் தர்மம் தர்மத்தை பத்தி சொல்ற இவங்க கவலைப்படாத என்பதும் தௌமிய கூட்டிகிட்டே இருக்கமா இருக்கணுமே தேவலோகம் போனாலும் எல்லாரும் சொல்றாங்க நான் என்ன பண்ணுவேன் ம்ணேச நந்தோம்தா ஷித்தோம்தா ரிஷித்திரோட பீகிங் வந்த டோங்கியோர் படிகாச்சி துக்கம் தகிச்சிருக்காது தோர்ணி ஆச்சாரியால் நல்ல வேறு விட்டு அவர் வாக்கினால சொன்னா தப்பா போகும் அப்படி சொல்லிட்டு இருக்கிற போது ஒரு மகர்ஷி வரா பெரிய மகாபுருஷா யோகம் நிகழினாலும் அங்க வந்தால் பாண்டவாள் இருக்கா இருந்தது உடனே மக்காரமணி வரணும் மரணம் எங்கெங்க வரையினால் நான் தேவலோகத்துல உங்க தம்பி அர் உனக்கு பார்த்துட்டு வரேன்னு சொல்றாள் ரோமசாத் சுேஸ்வரம் இன்றுலோகம் போனே அங்கு தேவரு கல்லா ஈஸ்வரான கண்டே அவன முற்றும் பாருக்கலே அபட்டிரீம் அபட்சம் அங்கு அதுசமத்திரே இந்திரனுடன்சன்கார் தேவஸ்ரீகள் தாமரம் போட்டு கண்டு பட்டத்திலே எத்தனை எனக்கே தெரியாது தெரியாது நான் எத்தனை தடவை தேவேந்திரலோகம் போயிருக்கேன்னு தெரிய முடியாது இது பொய் இந்திரோக உட்கார்ந்துட்டவன உங்க சங்கீதான் பார்த்தேன் ஆச்சரிய உங்கள் தம்பிந்திரோடும் சேர்ந்து அருகாசனத்தில் தேவலோகத்தில் வந்தி கண்ட என்ன ஆசுபத்தம் வாங்கி தான் கொடுந்தே அசுரம் தேவலோகம் தான் என்ன மேஸ்வரன் பாசுபதம் அப்பதிமமான அஸ்தான் அந்த அக்ரத்துக்கு என்ன பெருமையா பாசுபத்த பிரயோகம் பண்ணிவிட்டா ஜதன் உத்தர வச்சுனா ஜகத்தியே ஐட்டு குருமானே ஐக்கா எல்லாரும் போகுவாள் அதுக்காக பரமேஸ்வரன் அங்குரு மந்திரம் இருக்கமாரம் சாயமங்கலம்மங்கலம் யாராவது குழந்தைகள் அவளை மந்திரத்தையும் பரமேஸ்வரன் போட்டா போட்டோன்னு அவன் போட்டோ இடமும் போடும் போட்டோ மேலே கொஞ்சம் முகப்பட்டா போடும் பாசுபத்தன் அப்படி இல்லையா யாராவது வேண்டாம் கணக்கு யாராவது சொன்ன உடனே அவளை பண்ணி விடலாமா ஏதாவது தோஷங்கள் பூத்தோட்டங்கள் பரமேஸ்வனுக்காக நாராயணனுக்காக புத்த தோட்டங்கள் போட்டுப்பாங்க அது இந்த அசிர அங்கீகாரியான மங்களம் மங்களம் நாள் புனருவி காகனம் அந்த பூமரம் அது பண்ண முடியாத மந்திரம் அந்த மந்திரத்தோட சேர்த்து உபதேச மன்னா பிரமேஸ்வரன் அஸ்திரேட்டிருந்தாந்திரன் குபேராதி குபேரா தீவரு குபேரன் வரும் இப்படி பல தேவகி பலவிதமான இந்திரமான அர்த்தம் உதயராஸ்திரம் ஐந்திராஸ்திரம் யாமியமான அவனுடைய பராக்கிரமும் துணி முடியல நாளாம் ரோமசர் நான் இந்த கண்டேன் தங்கள் தம்பிய அவன் கட்டுகின்ற அழகுலா இல்லை அவனுக்கு இந்த மண்ண பூலோகத்தில் ஆறு இல்லையே நாளா